தங்க வணக்கம் உங்கள் பேச கேட்டேன் அறுவடைக்கு முன்னாடி உளுந்து பயிர் ஏக்கருக்கு ஒரு பதினஞ்சு கிலோ நல்ல ஈரமாக இருக்கணும் நிலம் நெல் பழுத்து முத்திரிச்சான்னு பாருங்கள் முத்துன பிறகு அறுக்கணும் சரியாக நல்லா பழுத்து சொடிஞ்ச பிறகு அங்கே உள்ளவங்களை கேட்டுக்கோங்க கேட்டுக்கிட்டே அறுக்கணும் அறுக்கிறதுக்கு முன்னாடி உளுந்து பயிரை தெளிச்சிடணும் நல்லா ஊற வச்சு முளைக்கிற பாதத்தில் தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் அறுக்கணும் சரியா அறுக்கிறத அறுத்து நல்லா நெல்லை சுத்தமாக காய வச்சு இது பண்ணும் ஆட்கள் கிடச்சியாக அறுத்தா ரொம்ப நல்லது கதிர இருக்கிற இயந்திரம்னா இரண்டாம் தரம் தான் அதுக்கு பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு பேசுங்க நான் இந்த மாதம் கடைசியில் வாய்ப்பு கிடச்சி வருவேன் அதாவது ஜனவரி கடைசியில் பொங்கல் கழித்தது மாதிரி அது வரைக்கும் நிலம் தாங்கும் நெல் இருக்கலாம் வயல்லனா இருக்கட்டும் சரியாக பார்த்துக்கோங்க நல்லது